கத்தருடைய பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் பிரவேசித்து மெய் தெய்வத்திற்கு ஆராதனை செய்யும்படியாக இறைவன் எனக்கும் தெரிவித்தருகிறதற்காக தெய்வத்திற்கு நான் அதிகமாக செலுத்துகிறேன் கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் நான் தியானிக்கும்படியாக இறைவன் கொடுத்ததான வாக்கியங்களை கத்தடைய சன்னிதானத்தினுள் கவனிப்போமாக தேசாய தீர்த்தத்தரசின் புஸ்தகம் அறுபதாவது ஐம்பத்தி அதிகாரம் வாசிக்கலாம் தீர்த்தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வாக்கியம் அப்பொழுது அத்தனைக்கும் திசை தொடங்கி அத்தனை நாமத்துக்கும் சூரியன் தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் ார் கத்தரி பரசுத்தராமன் திருவதாக சூரியன் அத்தனிக்கும் திசை தொடங்கி கத்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம்போல் சத்து வரும்பொழுது கத்தரு ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் வெள்ளம்போல் சத்து வரும்பொழுது கத்தருடி ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வெள்ளம்போல் சத்து வரும்பொழுது கத்தருடைய ஆமியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று எழுதியிருக்கிறார் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய தெய்வத்தை போய்த்து நாம் அறிந்திருக்கிறதான அறிவு அவர் சர்வத்தின் சிற்சிகத்தால் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவரால் செய்யக்கூடாததான அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அவரால் எல்லாம் கூடும் என்று அவரை குறித்து நாம் திட்டமாக அறிந்த இருக்கிறோம் அவருடைய வார்த்தையினாலே சகலம் உருவாக்கப்பட்டது அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அசையாதே என்றால் அது அசையாத இருக்கும் அமைதனாக இருந்தால் அது அமைதலாக இருக்கும் மறித்தவரை பார்த்து நீ உயிரோடு எழுந்து வாய்ந்தால் அவன் உயிரோடு எழுந்து வருவான் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் அவரால் செய்ய முடியாததான காரியம் வெங்கும் அவசியம் கிடையாது அவரால் எல்லாம் கூடும் என்று அவரை குறித்து நாம் நிச்சயமாக இந்த ஒரு கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதே சமயத்தில் சத்ரு அல்லது பிசாசு அல்லது பழைய சாம்பு அல்லது வஞ்சகன் அல்லது தடை செய்கிறவன் அல்லது பொருளாங்கன் இப்படிப்பட்டதான தீய சக்தியானது இந்த லோகத்திலே செய்கிறது என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்கிறோம் உண்டாவதாக எப்படி வெளிச்சம் இருக்கிறதோ அப்படியே இருள் இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும் நன்மை இருக்கிற பிரகாரம் தீமையும் இருக்கிறது நல்லவர்கள் இருக்கிற பிரகாரம் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் சன்மார்க்கும் இருக்கிற பிரகாரம் குன்மார்க்கரும் இருக்கிறார்கள் பரிசுத்தர்கள் இருக்கிறது போல அசுத்தர்களும் கத்தனை செய்கிறதாக நமக்கு இருக்கிறது போல நமக்கு எதிரிடையாக இருக்கிற சத்திரவும் நமக்கு இருக்கிறான் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிய வேண்டுவதாக இருக்கிறது கத்தனை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய வல்லமையை கவனித்து பார்க்கும் பொழுது தேவன் இல்லாதபடிக்கு நம்முடைய வல்லமையை பார்க்கும் பொழுது அது ஒன்றும் இல்லை கத்தன பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அவருடைய சன்னிதானத்திலே அல்லது நம்முடைய மான்சீக பரவோ நம்முடைய அறிவோ நம்முடைய பணப்பளவு நம்முடைய சொந்த தொந்தமோ எல்லா காரியங்களையும் கவனித்து பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் ஒன்றும் போல் காணப்படுகிறது கத்தன பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் சத்துருவாங்கியாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அவன் வஞ்சகனாக இருக்கிறான் மயவசனிப்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான் தெரிந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே கூட வஞ்சிக்கத்தக்க வல்லமை உள்ளவனாக இருக்கிறான் அதிசய பொய்யான அதிசய அற்புதங்களை நடத்திட்டு திரளான ஜனங்களை சம்பக்கமாக இருந்து கொள்ளும்படியாக அவ்வளவு பிராணி பெற்றவனுமாக இருக்கிறான் கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஹிசாசு அவன் வல்லமை உள்ளவனாக இருக்கிறான் நம்முடைய தேவநாயி கத்திரோ சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஹி சாசினுடைய வல்லமைக்கு முன்பாக நம்முடைய மாம்சீக பலத்தை கவனித்து பார்த்தால் அது ஒன்றுமில்லாத போதுதான் இருக்கிறது அது ஒன்றுமில்லை உலகத்திலே மனுமக்களை பார்க்கும் பொழுது ஏராளம் பேர் மனிதர்கள் ஹிசாசின் அடிமைகளாக காணப்படுகிறார்கள் விரும்புகிற பிரகாரம் அநேக மனுஷரை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான் அநேகரை அவனுடைய இஷ்டம் பாவம் செய்ய பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் துஷ்ட செய்களை ஈடுபடும்படியாக தூண்டுகிறவனாக இருக்கிறான் அவனுடைய கையிலே பிடிபட்ட மனிதர்கள் ஏராளம் பேர் இச்சையை தங்களிடத்தில் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறதை உலகத்திலே காணக்கூடியவர்களாக இருக்கிறோம் கத்துரை பரிசுத்திராமத்து திருசோத்திரம் உண்டாவதாக விசாசானவன் ஏராளம் மனு மக்களை சேர்த்து கொண்டபடியினால் தேவ ஜனங்களாக தெய்வத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களையும் தேவ பக்தி உள்ளவர்களையும் தெய்வத்தை சார்ந்து ஜீவிக்கிற மக்களையும் அவர்களையும் தன்பக்கம் இழுத்துக் கொள்ளும்படியாக அவனும் பல கிரியைகளை நடத்திக்க கூடியவனாக இருக்கிறான் கத்திரி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக துன்பப்படுத்தவும் அவர்களை வேதனைப்படுத்தவும் அவர்களை அழிக்கவும் என்ன செய்யலாம் என்று வகை தேடி சுற்றித் தெரிகிற கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறார் என்று குறித்து அறிந்திருக்கிறோம் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வெள்ளோல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று தீர்க்க தரிசன வாக்கியமாக எழுதியிருக்கிறது வெள்ளம் ஒரு இடத்தை மூடுகிறது என்றால் வெள்ளம் வந்து கொண்டே இருந்தால் அது மூடிக்கொண்டே இருக்கும் வெள்ளத்தினாலே எல்லாரும் அழிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று எழுதியிருக்கிறது கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் அவனை ஜெயித்தவராக இருக்கிறார் சாசை ஜெயித்தவனாக இருக்கிறார் என்று நாம் நிச்சயமாக அறிகிறோம் நம்முடைய கத்தராய் இயேசு கரிசு சொல்லும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார் அவர் ஜெயித்த கிறிஸ்துவாக நம்ம ஜீவனம் பண்ணுகிறவராக இருக்கிறார் நம்மோடு கூட தங்கி இருக்கிறவர் நமக்குள்ளாக இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் தெரியவர் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற திறன் கோடி மக்களை காட்டிலும் உலகத்தில் செல்வத்தை எவ்வளவு பெரிய நமக்குள்ளாக இருக்கிற தேவன் சகலவர பெரியவராக இருக்கிறார் என்று தேவனுடைய பிள்ளைகள் சரியாக அறிய வேண்டும் கத்திரி பரசுத்தராமத்துக்கு விரோதமாக எி வந்து நம்மோடு கூட யுத்தம் பண்ணவும் நம்மை சிதறடிக்கவும் நம்மை கலந்தடிக்கவும் நம்மை சோர்ந்து போக பண்ணவும் நம்மை கில்வாண்ட பண்ணவும் நாம் தேவனுக்கு விரோதமாக மனிதர்களாக மாறி விசாசின் சாய்ந்து கொள்ளும்படியாகவும் அத்தன விதத்திலே நம்மை நிர்பந்திக்கிறவனாகவும் நம்மை வலவீசி பிடிக்கக்கூடியவனாகவும் காணப்படுகிறான் இப்படி இருக்கிற பட்சத்திலே தேவந்திய பிள்ளைகள் விசாசுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் சற்றுக்கு உறவுமாக யுத்தம் பண்ண வேண்டுவது அவசியம் இப்போது நமக்கும் யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தத்திலே யார் ஜெயிப்பார்கள் என்று நாம் கேட்டால் கட்டண பரிசுத்தாமத்துக்கு உலகத்திலே பல சந்தேகங்கள் நடைபெறுகிறது பல நாடுகளுக்கு உலகமாக நாடுகள் யுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது பல பேச்சு போட்டிகள் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது யார் ஜெயிப்பார்கள் என்று ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஆனால் எதிர்பாராத இவர்கள் ஜெயிப்பார்கள் என்று எண்ணும் பொழுது அவர்கள் தோற்று வாய்ப்பு உண்டு கத்திரத்திற்கு யாரால் எலக்ஷன் எலக்ஷன் வைத்திருக்கிறார்கள் யார் ஜெயிப்பார்கள் என்று ஓரளவுக்கு இவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொன்னாலும் எதிர்பாராத விதமாக அவர்கள் வாய்ப்பு உண்டு அது நம்மால் சரியாக கணிக்க முடியாது கண்டுகொள்ளவும் முடியாது ஆனால் சாத்தானுக்கும்னங்களுக்கும் நடைபெறுகிற யுத்தத்திலே யார் ஜெயிப்பார்கள் இறைவனுடைய பிள்ளைகள் தேவ ஜனங்கள் நிச்சயமாக ஜெயிப்பார்கள் என்று நாம் தீர்க்கமாக சொல்லிவிடலாம் கத்திர பசுராமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக ஒன்று பொருத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஒன்று பொருத்தின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வாக்கியம் நம்முடைய கத்திராங்கி ஏசு கிறிஸ்துவனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சூத்திரம் நம்முடைய கற்றாங்கி ஏசு கிறிஸ்துவனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்று எழுதியிருக்கிறது ஏற்கனவே அங்கு சோத்திரம் என்று எழுதி வைத்தாயிற்று ஆன இப்பொழுது நாம் சோத்திரம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது நம்முடைய யுத்தத்திலே யார் ஜெயிப்பார்கள் நிச்சயமாக நாம் ஜெயிப்போம் ஜெயம் நம்முடைய ஜெயமும் நமது நம்முடையது என்று தீர்க்கமாக நாம் அறிவிக்கலாம் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வெற்றி உங்களுடையதுதான் எந்த திட்டமாக அறிவிக்கப்படினால் அறிவிக்கப்பட்டபடினாலே நாம் யுத்தம் செய்யலாமல் இருக்கலாமா யுத்தம் செய்யாமல் இருக்கலாமா அல்லது எந்த விதத்திலே அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்வது ஜெயம் நம்முடையதுதான் ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டுவது அவசியம் ஜெயம் எப்பொழுது கிடைக்கும் யுத்தம் பண்ணினால் ஜெயம் நமக்கு கிடைக்கும் என்பதை வேறு வாக்கியங்களின் மூலமாக அறிந்து கொண்டு நாம் போராட வேண்டுவது அவசியமான காரியமாக இருக்கிறது கற்பனை பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் முப்பத்தி ஒராவது வாக்கியத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு குதிரைக்கு ஆயமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு கத்திர பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யுத்தத்திற்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்த வேண்டுவது அவசியம்தான் யுத்தத்திற்கு போர் சேவர்களை நிறுத்த வேண்டுவது அவசியம்தான் யுத்தத்திற்கு பற்பத்திலே ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டுவதும் அவசியம்தான் எல்லாம் ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கத்தரால் வரும் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்தாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக ஜெயம் நம்முடைய அவசியம் என்பதை அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் கத்தளை பரிசுத்தராமத்துக்கு எல்லாம் உங்களுடைய பௌராக உலகம் ஆகிலும் மரணம் ஆகிலும் நிகழ்காரியங்களாக வருங்காரியங்களாக எல்லாம் உங்களுடையதே எல்லாம் உங்களுடையதே என்று எழுதி கொடுத்திருக்கிறது நம்முடைய தேவம் நம்மிடத்தில் எழுதி கொடுத்திருக்கிறதான காரியம் எல்லாம் உங்களுடையதே கத்தருக்குரியது எல்லாம் கத்தருக்குரியது எல்லாம் கத்தருக்குரியது என்று நம்மையும் கத்துட சன்னிதானத்தில் அர்ப்பணம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் எல்லாம் கத்தருக்குரியது என்று அர்ப்பணம் செய்கிறோம் அவர் சொல்லுகிறார் எல்லாம் உங்களுடையது எல்லாம் உங்கள் எல்லாம் உங்களுடையதே என்று அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் கத்தனை பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதா யார் யார் இந்த பிரகாரம் ஆண்டவரை எல்லாம் உங்களுடையதே என்று அவரிடத்தில் ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு கத்தரைப்படி சொல்லுகிறார் அது எல்லாம் உங்களுடையதே என்று அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை எல்லாம் உங்களுடையதாக இருக்கிறது நம்முடையதாக இருக்கிறபடியினால் நம்முடையதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது நம்முடையதை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியம் மறுபடிய தன் தரப்பந்திருந்த பேசின்படியே அவர்களுக்கு பேசிட்டார் வேலைக்காக பலத்தாக்கிலே வெட்டி உயிரோட்டை கண்டார்கள் ஏதாவது என்று சொல்லி இந்த வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோட வாக்குவாதம் அந்த சுருவுக்கு ஏன் என்று பேசித்தான் வேறொரு சுழுவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் சித்தாத்து இன்று அவரின் பேசுபோய் ஏதோ சொல்லிவிட்டால் அதை குறித்த அவர்கள் வாக்குவாதம் கொண்டதில்லை அப்பொழுது நாம் தேசத்தில் பலது ாமத்துக்கு சோப்பண்டதாக போய் ஒரு கிழரை வெட்டினார் ஒரு கேணியை வெட்டினார் அதை வந்து ஊர்காரர் வந்து எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் இங்கே சண்டை நடக்கிறது விட்டுவிட்டு அடுத்த இடத்துல போய் வெட்டினார் அங்கே வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள் அதையும் விட்டுவிட்டு இன்னொரு இடத்துல போய் வெட்டினார் அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள் அதையும் விட்டுவிட்டு இன்னொரு இடத்துல வந்து வெட்டினார் வெட்டின உடனே அங்கே யாரும் வாக்குவாதம் பண்ணவில்லை இதுவே நமக்கு தேவம் கொடுத்த இடம் என்று அதை கண்டுபிடித்து உட்கார்ந்து கொண்டார்கள் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாகுதா எனவும் ஆரம்பத்திலே நீ இந்தமாக இந்த இடத்திலே திணறவிட்டு என்று அவருக்கு இவர் வெட்டினார் அதில் பிரச்சனை வந்தது அடுத்த இடத்திற்கு போனால் அங்கேயும் பிரச்சனை வந்தது அடுத்த இடத்திற்கு போனால் அங்கேயும் பிரச்சனை இதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததான கடந்த பசுத்தநாமத்துக்கு சோப்புரம் உண்டாவதாக இதே போல தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே நாம் உடைய எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நமக்கு வாய்க்காதபடிக்கு அது பிரச்சனையாக முடிகிறது அதை விட்டுவிட்டு அடுத்த காரியத்திற்கு அடுத்த அதுவும்லை அறிவிக்காத பட்சத்தில் அவசியம் அதுவும் கண்டுபிடிப்பதும் நாம் தீவிரப்பட வேண்டிய ஒரு அவசியமான காரியம் ஒன்று ரெண்டு என்று பார்த்துவிட்டு சோர்வடைந்து இனிமேல் முடியாது என்று எந்த பிரச்சனையையும் நாம் தள்ளி போடக் கூடாது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டுவது அவசியம் தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக காரியம் செய்து பயிற்சி செய்து சரியானதை கண்டுபிடித்து அதில் அமர வேண்டுவது அவசியமான காரியம் என்பதை கத்தளை சன்னிதானத்தில் சொல்லிப்பது ஆசைப்படுகிறேன் கத்தளை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறாவது வாக்கியத்தில் எப்படி அறிவிக்கிறது சங்கீதம் எண்பத்தி நாலு ஜத்தை கொடுக்கிறதாக இருக்கிறார் ஒரு இடத்திலே நாம் ஒரு சிறிய நடப்பிக்க ஆரம்பிக்கிறோம் ஒரே பிரச்சனைகளும் போராட்டங்களும் குழப்பங்களும் வருகிறது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை அது அழுது கொண்டிருக்க வேண்டிய ஒருத்த இடமாகத்தான் பெறுகிறது ஆனாலும் போராடி போராடி அதை நீ உற்றாக்கி அதை சரியாக்கி விட வேண்டுவது அவசியம் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எந்த ஒரு கரடான எந்த ஒரு மோசமான நிலமாக இருந்தாலும் அதை உழுது பண்படுத்தி அதிலே நீரை உந்து பண்ணி அதில் விளையச் செய்து அதை பயிர் நிலமாக்கி அதிலே பலனை அடைவதுதான் திறமையாக காணப்படுகிறது தெய்வத்தால் இது முடியும் தெய்வம் இந்த வழியிலும் நம்மை நடத்தக்கூடியவதாக இருக்கிறார் கத்திர வருஷத்துல அவமக்கு சோத்திரம் உண்டாவதாக சிலருக்கு எளிதாக காரியம் வாய்த்துவிடக்கூடியதாக இருக்கிறது சிலர் போராடி போராடி போராடி அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தும்படியாக கிரிய நடப்பிக்க வேண்டுவது அவசியம் கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆனபடினால் தெய்வத்தினுடைய பிள்ளைகள் முயற்சியை மாத்திரம் விட்டுவிடவே கூடாது திரும்ப திரும்ப முயற்சி செய்ய அவசியம் என்றால் எழுதி கொடுத்தாயிற்று எல்லாம் உங்களுடையதுதான் வெற்றி உங்களுக்குத்தான் எது எழுதி கொடுத்திருக்கிறபடியினால் நாம் போராடி கொண்டு அவசியம் முயற்சி செய்து கொண்டு அவசியம் விடாபிடியாக நாம் கிரிய நடப்பித்துக் கொண்டு அவசியமாக இருக்கிறது முடிவில்லை நமக்கு வெற்றி உண்டாகும் உன் நம்பிக்கை வீண் போகாது அவசியமாக படித்தவர்களுக்கு தெரியும் யுத்தம் பண்ணினார் பதினேழு முறை யுத்தம் பண்ணி அவர் ஜெயிக்கவில்லை சோர்ந்து போய் இனிமேல் என்ன பிரயோஜனம் என்று ஒரு புகைக்குள்ளாக வந்து அவன் படுத்துக்கொண்டு மேலே பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு சிலந்தி ஸ்பைடர் அது அங்கும் எங்கும் வலைப்பின்னும் படியாக முயற்சி செய்திருக்கிறது கவனித்துக் கொண்டே இருக்கிறான் கட்டுவதற்குள்ளாக விழுந்து விடுமான் போராடி கொண்டு இருக்கிறது இவன் பார்த்தான் பதினேழு முறை அந்த சிலந்தியானது வலை பின்ன முயற்சி செய்து பதினேழு முறையும் தோல்வியடைந்தது பதினெட்டாவது முறை அது முயற்சி செய்யும் போது வெற்றி பெற்று விட்டது இவன் அதை கவனித்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய உற்சாக உத்வேகம் உண்டாயிற்று பதினேழு முறை யுத்தம் பண்ணி இருக்கிறேன் தோல்வியடைந்து விட்டேன் இந்த சிறந்தையும் என்னை போல பதினேழு முறை வளைவதற்கு முயற்சி செய்தது தோற்று போய்விட்டது ஆனால் பதினெட்டாவது முறையை ஜெயித்து விட்டது என்று அவனுக்கு ஒரு பெரிய உற்சாகம் உண்டாகி அவன் யுத்தத்திற்கு போனான் ஜெயம் என்று சரித்திரம் நமக்கு சாட்சி விடுகிறது கத்தனை பரசுந்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக ஆனப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் இலக்கரித்து போகவோ உட்கார்ந்து விடவோ இனிமேல் முடியாது என்று அசந்து போய் அழுது கொண்டு வேண்டிய அவசியம் கிடையாது தொடர்ந்து கிரிய நடப்பிக்க வேண்டும் ஏனென்றால் எல்லாம் உங்களுடையது எழுதி கொடுத்தாயிற்று எல்லாம் உங்களுடையது ஜம் உங்களுக்கு தேவன் தீர்க்கமாக நமக்கு சொல்லி இருக்கிறபடினால் ஜெயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து கிரிய நடப்பிக்க வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கத்தடி சன்னிதானத்தில் சொல்லி ஆசைப்படுகிறேன் வேதாகமத்து எல்லா காரியங்களையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் எல்லாம் எழுதியிருக்கிற பிரகாரமாகவே சம்பவிக்கும் அதில் ஒன்றும் மாறாது எழுதியிருக்கிறபடியே எல்லாம் சம்பவிக்கூடியதாக இருக்கிறது இதை விசுவாசித்த தேவனுடைய என்பதை கட்டுரை சன்னிதானத்தில் சொல்லிக் கொள்ளப்படுகிறேன் வெளிப்படுத்தினும் அதை சேர்ந்த தூதர்களும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் வானத்தில் இருந்த காண்பித்து சொல்லி ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகப்பெரிய அவரை சேர்ந்த தூதர்களும் வருசற்பத்தோட யுத்தமடினார்கள் வருசற்பம் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பணியும் ஜெயம் கொள்ளவில்லை வருசற்பம் அவரை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பணியும் ஜெயம் கொள்ளவில்லை வருசற்பம் அவரை சேர்ந்த ஜம் கொள்ளதவனுடைய பிள்ளைகள் இப்படி எழுதியிருக்கிறபடியால் இதை எதிர்நோக்கி யுத்தம் செய்ய வேண்டுவது அவசியமாக இருக்கிறது இது நாம் இருந்த இடத்தில் உட்கார்ந்துவிடக் கூடாது நாம் கிரிய செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் அவரை கொள்வதற்காக மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ரத்தத்தினாலே அதை ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் வசனத்தை நாம் காத்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம் கத்தருவத்தில் ஒப்பு நாம் கை கொண்டு அதற்கு கீழ்படிந்து இருக்கிறோம் நடுங்குகிறவர்களாக இருக்கிறோம் அந்த சாத்ரா நேஷாத் காவேத் காலத்தில் விக்கிரத்தை நேபுகாத் செய்து வைத்து விட்டு அதை நீ நமஸ்கரிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான் நீ நமஸ்கரிக்காது போவாயானால் தீர்க்கமாக கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது இவர்கள் சொன்னது என்ன எங்க தேவனாக அக்கினி சூடைக்கும் ராஜாவாகி உங்களை கைக்கு தப்புவிக்க அவ்வளவு இருக்கிறார் அவர் தப்புவியாதே போனாலும் நீர் நிறுத்தி நின்ற சிலையை நாங்கள் வணங்க போவதில்லை என்பது ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுள் பத்ரபா சுத்தம் என்ன இல்லாமல் உங்களுக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் வேற ஒன்றும் நமஸ்கரிக்க கூடாது எந்த இரவும் கட்டளை கொடுத்திருக்கிறார் அல்லவா அந்த கட்டளைக்கு விரோதமாக அந்த சாட்சியின் வசனத்திற்கு விரோதமாக அந்த கற்பனைக்கு விரோதமாக அதை மீறுதல் செய்து அழிந்து போகும்படியாக பிசாசு செய்து யுத்தத்தை ஆரம்பித்தான் மரணம் வரக்கூடியதான ஒரு சூழ்நிலை மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் தப்பும்படி தங்களுடைய ஜீவனையில் பாராதபடிக்கு ஆட்டுப்பொட்டி நாடி சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் என்ன செய்துவிட முடியும் அதற்கு மேலே அவனுக்கு செய்வதற்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது அவர் சேர்க்கக்கூடியவராக ார் அவசியம் மரணமே வளக்குமே அது வந்தால் கூட சத்தியம் கூடாது அநீங்க அற்புதமான காரியங்களுக்காக சத்திய வசனத்தை வெற்றி போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கேள்வி கிடையாது யார் சத்திய வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நான் வசனத்திற்கு கீழ்பெரிந்து ஆக வேண்டும் வசனம் சொல்லுகிறது ஆனபடி நான் அதற்கு மாறான எந்த செய்தியைக்கும் நான் என்னை வித்து போட மாட்டேன் என்ன வேண்டுவது அவசியமாக இருக்கிறது சில கம்பெனிகளை பூஜை நடத்துவார்கள் ஆயுத பூஜை அந்த பூஜை இந்த பூஜை என்று அந்த பூஜைக்கு நீ பணம் கொடுத்தே ஆக வேண்டும் கொடுக்காவிட்டால் உன்னுடைய வேலைகளை பாதிப்பு வரும் என்று சொல்வார்கள் ஐயோ என்னை வேலை விட்டு என்னை நீக்கிவிடுவார்கள் அல்லது என்னுடைய முதலாளி அல்லது என்னுடைய மேலதிகாரி என்னை வந்து சாடுவார் கடிந்து கொடுவார் ஆனவடி நான் கொடுத்து விட்டேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது கத்திரிப்பா கொலை செய்து போடுவா நீ இது வளர்க்க இதற்கு உடன்பட வேண்டும் இனி குறைய வேண்டுமானால் செய்து கொள் என்ன அவர்தான் செய்ய முடியும் அதற்கு மேலே அவங்க வந்து செய்ய முடியாது என்று யார் எதிர்க்க நிற்கிறார்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள் இப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் இப்படி போராட வேண்டும் என்று தேவன் அவருக்கு போதனை செய்கிறவராக இருக்கிறார் கற்று பர்சு கமாமத்துக்கு சோத்திரம் இல்லாவதாக அற்புதமான காரியங்களுக்காக சாதாரண போராட்டங்களுக்காக மான்சீக காரியங்களுக்காக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக சாதாரண மாணவிகளுக்காக தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வசதி விட்டு விலகிறார் என்றால் அதே போல் சீர்கட்டத்தனம் ஒன்றும் கிடையாது கத்திர பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எவருடைய பிள்ளைகள் சத்தியவசனத்தை காத்துக் கொள்ள வேண்டும் அதில் உறுதியாக பிடித்திருக்க வேண்டும் நீ நல்லவனா கட்டவனா நீ உண்மை உள்ளவனா உண்மையற்றா நீ பராக்கிரமசாலியா பலவீனனா எந்த கட்டளை சோதித்தறியும்படியாக உனக்கு முன்பாக யுத்தத்தை அவர் வரவிடுவார் இந்த யுத்தத்திலே நீ ஜெயம்பெறக்கூடியவனாக இருக்கிறாயா என்று கண்டுகொள்ளும்படியாக இறைவன் தெரிய இருக்கிறார் சோத்திரம் உண்டாவதாக பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் போராடினால் கடைசி வரைக்கும் போராடினால் மரணம் வரக்கூடியதாக இருந்தாலும் அதற்கும் பயப்படாதபடிக்கு போராடினார் ஜெயம் உண்டு ஜெயம் உண்டு ஜெயம் உங்களுடையது வெற்றி உங்களுக்குத்தான் எந்த தேவன் எழுதி கொடுத்திருக்கிறபடினால் ஆனால் போராட்டம் நடத்த வேண்டுவது அவசியம் போராட வேண்டும் என்பதை தேவ சன்னிதானத்தில் சொல்லி கொளாசைப்படுகிறேன் தற்போது அசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அதாவது ஜபம் ஜம் என்ப திருடத்திலே நாம் கேட்கிறதை கற்றுக் கொள்வோம் என்று எழுதியிருக்கிறது கேட்டால் கிடைக்கும் என்று நிச்சயமாக சொல்லியிருக்கிறது எஸ் எலியா தீர்த்தத்தரசின் நாட்களிலே கர்த்தர் நீ போய் ஆகாப் ராஜாவுக்கு நான் தேசத்திலே மலையை கட்டளை இடுவீர் என்று கர்த்தர் சொன்னார் கத்தர் பர்சுத்தராமத்துக்கு சொல்ற ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியம் ார் நான் தேசத்திலே மழையை கட்டளிடுவேன் என்றார் கத்திரப்பிற்கு சோத்திரம் உண்டாவதாக ஆகாது உன்னை காணி நான் தேசத்திலே மழையை கட்டளிடுவேன் என்று கத்த சொன்னார் மலையை கட்டளிடுவேன் என்று கத்த சொன்னார் அதுபடி நாள் எலியா கத்திரை வார்த்தையின்படி அங்கே போனார் அவர் நடப்பிக்க வேண்டிய கிளைகளை நடத்தித்தார் தேவன் என்று நிரூபித்து காட்டினார் வானத்தில் இருந்து அக்கின் இறக்கி காண்பித்தார் இப்படி பலத்த செய்திகளை நடப்பித்து இப்பொழுது தேவை மழை மழையை கத்தல் என்று கத்தலால் எளியா தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருந்தார் மழை உடனே வந்துவிடவில்லை எளியா தீர்க்க தரிசி செய்ததான காரியத்தை பாருங்கள் நாற்பத்தி இரண்டாவது வாக்கத்திலிருந்து வாசிக்கலாம் ஏழாம் தவிர உள்ளமையா சிறிய வேகம் எழுந்தான் தற்போது அவன் ாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எங்க எழுதியிருக்கிற பாருங்கள் மழையை கட்டடுவேன் என்று கட்ட சொல்லிவிட்டார் ஆனால் எரியா தீர்த்த தரிசி போய் கருணை பருவத்தில் போய் தரையிலே பணிந்து தன் முகம் தன் நுழங்காலின் முகம் தன் நுழங்காலின் பட கத்து நோக்கி உன்னத்தம் பண்ண ஆரம்பித்தார் குறிந்து ஜபம் பண்ணிவிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னது அவங்க பார்த்து ஒன்னு இல்லையா என்று சொன்னார் ஏழு தடவை சொல்லிவிட்டு இவர் நாள் போட்டு திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அவர் குறிந்து குறிந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தார் இவர் என்ன செய்தார் என்று யாக்கோவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது யாக்கோவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் மழை செய்ய முடியும் மறுபடியும் ஜபம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது பூமி தன் தந்தது வெளியா கட்டதானே சொன்னார் மழை தருவது சொன்னார் போய் பார்த்தா மழை இல்லை திரும்ப வந்து போட்டு ஜமம் பண்ணி போய் பார்ப்பான் என்று சொன்னார் மழை ஒண்ணு காணும் திரும்ப முழங்கால் போட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு வாங்க சிலர் சளிச்சு போயிருவாங்க நம்பிக்கையை விட்டி விடுவார் விடக்கூடாது கத்திர பரிசு கிராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மழையை கட்டணும் என்று கத்த சொல்லிருக்கிறார் தருவேன் என்று கத்த சொன்னார் கிடைக்கும் என்று கத்த சொல்லி இருக்கிறார் நாமத்தை எதை கேட்டாலும் செய்வேன் கத்திர பரிசு கிராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நாம் திரும்ப திரும்ப திரும்ப தெய்வத்துடைய சன்னிதானத்தில் பண்ண வேண்டுவது அவசியம் கருத்தாய் ஜபம் பண்ண வேண்டுவது அவசியம் சோர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டுவது அவசியம் விட்டாப்பிடியாக பண்ண வேண்டுவது அவசியம் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல மூன்று முறை அல்ல ஏழு முறை எலியா ஜபம் பண்ணி ஏழாவது முறைதான் உள்ளங்கை அளவு மேகம் கடலில் இருந்து எழும்புகிறதாக கண்டார் கத்திராமத்துக்கு தெய்வத்தினுடைய பிள்ளைகளை நீங்கள் எது எதிர்நோக்குகிறீர்களோ உங்களுக்கு ஏது கிடைக்கும் என்று தெய்வம் நம்ப பண்ணி இருக்கிறாரோ என்னை நீ நம்ப பண்ணி இருக்கிறேன் அல்லவா என்று சாவித்ராஜா பண்ணினார் கத்தர் நம்ப பண்ணின காரியத்தை குறித்து தெய்வத்தின் திரும்பவும் திரும்பவும் நீங்கள் ஜபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஜபம் பண்ணுங்கள் கத்து காரியத்தை வாய்க்க செய்வார் இதில் வந்து காலமோ அல்லது கற்புற முயற்சிகளோ எடுத்து தோன்பது விட்டேன் என்று சொல்வதற்கும் ஜபம் பண்ணவர் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆனால் ஜெயம் நம்முடைய ஜெயம் நிச்சயமாக ஜபம் நிச்சயமாக கேட்கப்படும் ஜபத்தை தேவன் ஒருபோதும் தள்ளுகிறவரான நீர் வாழ்ந்த ஜபம் அவருக்கு பிரியம் என்று எழுதியிருக்கிறது அவரவருடைய சத்தத்திற்கு நிச்சயமாய் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் தன்னுடைய புத்தமாக தெரிந்து கொள்ள மற்ற விஷயத்திலே மீடிய இருந்து அவர் நியாயம் செய்யாது என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நிச்சயமாக நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஜபம் பண்ண வேண்டும் ஜபத்தினாலே சாதிக்க வேண்டுவது அவசியம் சோல் போகக்கூடாது என்பதை கத்திரை சன்னிதானத்தில் சொல்லி கொள் ஆசைப்படுகிறேன் கத்திரை பத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்தபடியாக யுத்தம் பண்ண வேண்டும் யுத்தம் பண்ணுகிறது கத்தருடைய கற்றலைப்பட யுத்தம் பண்ண வேண்டும் கத்த யுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறாரோ அதே நாம் யுத்தம் பண்ண வேண்டுவது அவசியமாக இருக்கிறது யூசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் யூசுவாவின் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் ையும் கையில் ஒப்புப்படுத்த சுத்திங்கள் இப்படி ஆறுாள் செய்யப்படவீர்கள் ஏழு ஆசாரியை பெட்டிக்குள் ஏழு தொகுப்பு எக்காரங்களை குறித்துக் கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளின் பட்டணத்தை ஏழு நாளும் சுற்றி வர்த்தார்கள் ஆசாரியின் எக்காரங்கள் ஒன்பி கைப்பற்றுவது எப்படி பிடித்தது அதற்காக யுத்தம் பண்ண போனார்கள் சோத்திரம் உண்டாவதாக நீ போய் முதல்ல ஆசாரியர்கள் இப்ப உடன்படிக்கை கட்டிச் செல்ல வேண்டும் ஏழு ஆசாரிகள் ஏழு எக்காரங்களைக் கொண்டு அதை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார் முதல் நாள் போய் ஒரு சுத்து சுத்திட்டு எக்காலத்தை ஊதிட்டே வந்துட்டாங்க அடுத்த நாள் போய் ஒரு சுத்து சுத்தி எக்காலத்தை ஊதிட்டு வந்துட்டாங்க இப்படி ஏழு நாட்கள் ஏழாம் நாள் ஊட போகும் ஏழு தரவை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார் ஏழு தரவை சுற்றி வருகிறதான சமயத்தில் எல்லாரும் ஆற்பர் எக்காலம் உருதும் போதுவாவின் கற்களைப்படி எல்லாரும் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கற்களை உண்டாயிற்று இப்படி எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிக்கோவின் மதில்கள் உடைந்து விழுந்தது இவர்கள் உள்ளே அந்த அந்த இடத்திலிருந்து உள்ளே பிரவேசித்து போய் அவர்கள் எல்லாரையும் கொண்டு போட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார் தற்போது பரிசுக்கிராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நேச்சுரல் frequency இயற்கையான அலை என்று ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அலை உண்டு அலை என்று உண்டு அதே அலை உள்ள சத்தம் அதன் பக்கத்திலே துரிக்குமானால் அவனுடைய பைண்டிங் போர்ஸ் அதை தட்டு விட்டு அது உடைந்து போகும் என்று சயின்ஸிலே ஒரு தத்துவம் உண்டு கத்திர பரிசுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இதே போல கத்தர் ஒரு அற்புதத்தை நடத்தி திருக்க முடியும் அந்த எரிக்கோளின் பட்டணம் விழுவதற்கு இசைவாக இவர்களுடைய ஆர்ப்பருப்பின் சத்தம் அதை முறிங்க செய்திருக்க கத்தர் கிரிய செய்திருக்க முடியும் கத்திர பரிசுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டுவது அவசியம் இறைவனுடைய கப்பளின்படி இறைவனுடைய முறமையின்படி எதற்கு எப்படி அப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவர்கள் அவர்கள் ஒருபோதும் சரியாக இருக்க முடியாது என்ன சொல்லப்படுகிறதோ அதை செய்ய வேண்டும் இதை திருப்பந்தி ஆசிரியங்கள் என்று சொன்னார் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் என்று கத்தர் சொன்னார் இப்படி கத்தர் சொல்லிக் கொடுத்திருக்கார் அதை செய்ய வேண்டும் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் குடிச்சதுனால என்ன நடக்க போகுது இதுல என்ன பெரிய காரியம் இந்த தண்ணீர்ல முடி எழுந்திருச்சதுனால என்ன பெரிய என்ன காரியம் ஆகிட போகுது இப்படி பலரும் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு கேள்விகளை கேட்டுக்கொண்டு எதிர்த்து நின்று கொண்டு அவர்கள் ஒழுங்கற்று இருக்கிறார்கள் கட்டுரை பிள்ளைகள் அப்படி அல்ல யுத்தத்திலே ஜெயம் பெறுவதற்கு இறைவன் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார் இப்படி நீங்கள் நடப்பித்து யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதன் பிரகாரம் தான் செய்ய வேண்டுமே ஒழிய அதற்கு மாறான விளக்கங்களை கொடுத்துக்கொண்டோ எதிர்த்து நின்று கொண்டோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுக்கும் அந்த யுத்தத்திற்கும் அந்த ஜெயத்திற்கும் சம்பந்தம் கத்திர பரசுக்கலாமத்துக்கு அடுத்தபடியாக யுத்தத்தை நடத்திச் செல்ல வேண்டிய விதத்திலே அங்கே தலைவன் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தலைவனுடைய வார்த்தையின் முகமையின்படி யுத்தம் நடைபெற வேண்டியது அவசியம் கான் தேசத்தை இத்திரவர்களுக்கு என்று கத்திர வாக்கு சட்டம் அந்த தேசத்தை ஓய்வு பார்த்து வந்தார்கள் அது பாலும் பேனும் ஓடுகிற தேசம் மிகவும் வளப்பமான தேசம் மனிதரும் பள்ளச்சாக்களும் உள்ளதான தேசம் கண்களும் நிறைந்த எளிமையுமான ஒரு தேசம் அப்படிப்பட்ட தேசத்தை பார்த்து வந்த அது நல்ல தேசம்தான் ஆனாலும் அங்கே குடியிருக்கிற மனிதர்கள் ராட்சஸர்களாக இருக்கிறார்கள் அவர்களோடு நாம் போராடி செயல்பட முடியாது என்று ஓய்வு பார்க்க போன ஓய்வு பார்க்க போன பன்னிரண்டு பேரிலே பத்து பேர் தூர் சாட்சி சொன்னார்கள் ஜனங்களுக்குள்ளாக புதிய கீடி உண்டாயிற்று நம்பிக்கை இழந்து போனார்கள் எப்படி நாம் இவர்களை ஜெயிக்க முடியும் என்று சோர்வு உண்டான போனது காலைக்கும் யோசுவாயும் அவர்களிடத்திலே விளக்கம் கொடுத்து அவர்களை காத்த நிழல் அவர்களுக்கு போய்விட்டது நாம் நிச்சயமாக ஜெயம் வருவோம் கற்று நமக்கு ஜெயிக்க தருவார் என்று சொன்னார்கள் ஆனால் கேட்கவில்லை இந்த குறிச்செய்தி சொன்ன பத்து பேரும் அங்கு காலையத்தில் செத்து போனார்கள் அவர்கள் செத்து போன உடனே சென்புருக்குள்ளாக தளக்கம் பிடித்தது இங்கே கத்தர் யுத்தம் பண்ண அவருக்கு சொல்லியிருந்தாரே நாங்கள் யுத்தம் பண்ண போகாமல் கூட சோர்ந்து போயிருக்கோம் என்று அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் வந்து நாங்கள் இப்போதைய யுத்தத்திற்கு போகிறோம் கத்தருடைய யுத்தத்தை நாங்கள் நடத்திப்போம் என்று வீராப்பு கொண்டு போக ஆரம்பித்தார்கள் மோசை சொன்னார் போகாத கத்தர் உங்களோட இருக்க மாட்டார் நான் உங்களோட கூட வரமாட்டேன் நீங்க போக என்று சொன்ன இல்லை நாங்கள் போவோம் கத்திரத்துடன் இருந்து யுத்தத்தை நடப்பிப்பா என்று வீராப்பு கொண்டு வேகமாய் போனார்கள் அவர்கள் அடிக்கப்பட்டு திரும்பி வந்து ஓ என்று ஆரம்பித்தார்கள் வெற்றி பெற உங்கள் கத்திர பரிசு ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இங்கு எழுதியிருக்க எண்ணாக்கம புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் நாற்பதாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் எண்ணாகம புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் நாற்பதாவது வாக்கியம் மலையின் உச்சி நேர திரும்பார்கள் நோக்கி எய்மறி கத்தனை கட்டணமே மீறிவது என்ன அது நீங்கள் உங்கள் பத்திரத்திற்கு உட்கார முடியக்கப்படாதவனுக்கு ஏறி போடாது என்று கர்த்தர் உங்க நடுவிக்கிறார் அங்கே உங்களுக்கு இருக்கிறார்கள் பட்டயத்தினால் விழிவீர்கள் நீங்கள் கத்திரமிட்டு பின்வாங்கினவரால் கர்த்தர் உங்களை இருக்க மாட்டார் என்றார் ஆறாவது முறை மலையின் உற்றி விட்டு போக்கை பற்றியும்ாளையத்தை விட்டு போகவில்லை கத்தருடைய உடன்படிக்கை பற்றியும் பாளையத்தை விட்டு போகும் மோசையையும் பெட்டியையும் போகவில்லை இவர்கள் போனார்கள் அவர்கள் போய் விழுந்தார்கள் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை பிரிச்சவை ஒரு யுத்தம் என்றால் ஒரு தலைவனுக்கு கீழாக காரியம் அந்த தலைவன் இல்லாதபடிக்கு கீழே இருக்கிறவர்கள் எந்த முயற்சி செய்தாலும் அது வெற்றி பெறாது என்பது நிச்சயமான ஒரு காரியம் கத்திர பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்போ ஐயா கப்பலை இல்லாதபடிக்கு ஐயாவுடைய அனுமதி இல்லாதபடிக்கு ஆலோசனை இல்லாதபடிக்கு யாராவது ஒருவர் எழுந்தி நான் போய் இந்த ஊழியத்தை சாதிக்கப் போகிறேன் இந்த இடத்திலே ஊழியத்தை நடத்தப் போகிறேன் இதை நான் சாதிக்கப்போ என்று போனால் அவர்கள் சாத்தானால் வீழ்த்தப்படுவார்கள் கெட்டுப் போவார்கள் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு ஆத்துமாத்துல கூட்டி சேர்க்க நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் என்னை யாராவது நேற்று செய்வார்களானால் அவருடைய வெற்றி வெற்றி அடையாது தோல்வி அடைவார்கள் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக செய்துத்தான் பார்க்கவே யாராவது செய்து பார்த்து பார்க்கலாம் நடக்கா கல்யாண தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இறைவனுடைய ஏற்பாடு இப்படித்தான் இருக்கிறது மூசையும் பெட்டியின் பாளையத்தில் போகவில்லை இவர்கள் போனார்கள் எதிரின் கருத்தில் விழுந்தார்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் இப்படி நடந்ததுனால் தலைவன் இல்லாதபடிக்கு இவர்களாய் யுத்தம் பண்ண போனபடினாலே ஏற்பட்ட நஷ்டம் என்னவென்றால் அவர்கள் எந்த இடத்தில் காலையில் இருந்தார்களோ அந்த இடத்திலே நீண்ட நாள் இருக்கும்படி நேர்ந்தது உபாக புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வாக்கியத்தில் சுட்டிக்காணிக்கிறார் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வாக்கியம் இப்படி காதே சில தந்தி அங்கே வெகு நாடாய் இருந்தீர்கள் கத்திரி பசுக்க நாமுக்கு புஷோத்திரம் உண்டாவதாக தலைவன் இல்லாதபடிக்கு நித்தம் பண்ண போனபடியினாலே அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அவனுடைய விளைவினாலே காதேசிலே தங்கே அங்கே வெகு நாளாக இருந்தார்கள் கத்திராமுக்கு புஷ்போத்திரம் உண்டாவதாக தலைவனுடைய ஆலோசனை இல்லாதபடிக்கு தலைவனுடைய ஒத்துழைப்பு இல்லாதபடிக்கு நான் செய்வேன் என்று யாதான் ஒருவன் புறப்பட்டு செய்ய முயற்சி செய்வானால் அவன் தோல்வி அடைவான் வெகு நாளாய் அந்த காதேசியில தங்கி இருந்தது போல தங்கி இருக்க நேரிடும் கத்திர பரிசுத்த நமக்கு சோற்ற ஆன ஒரு நாள் எந்த ஒரு யுத்தத்தையும் எந்த ஒரு பிரச்சனையையும் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு நற்கையையும் தேவ கூட குறிச்சவையின் உதவியோடு கூட குறிச்சவையின் தலைவர்களோடு கூட கலந்து ஆலோசித்து அவர்களோடு கூட யுத்தத்தை நடத்துகிறவர்கள் ஜெயிப்பார்கள் மற்றபடி ஜெயித்து பெரும் தீமை உண்டாகும் என்பதை தெய்வத்துடைய சன்னிதானத்தில் சொல்லிக்கொண்ட ஆசைப்படுகிறேன் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு புசோத்திரம் உண்டாவதாக ஆதரினால் தெய்வத்தினுடைய கற்றுடையது ஜ நம்முடைய நமக்கு வெற்றியை நிச்சயமாய் தரப்போகிறார் அதற்குரிய முறைகளை நம் கற்று அதிலே நடக்க வேண்டுவது அவசியமான காரியம் என்பதை கட்டுத்தை சன்னிதானத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் கட்டளை பரிசுக்கள் நமக்கு புஷோத்தரம் உண்டாவதாக நீதிமொழியின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆறாவது வாக்கத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி நாலில் நல் யோசனை செய்து ஆலோசனைக்காக சில காரியங்களுக்கு தீர்க்கமாக வெளிப்படுத்தல் கொடுப்பார் திட்டமாக சொல்ல இதன்படி செய்யுவார் அதன்படி செய்ய சில காரியங்களை ஆலோசித்து செய்ய வேண்டுவதாக இருக்கிறது ஒரு வீட்டை கட்ட வேண்டுமா அல்லது ஒரு பில்டிங் ஏற்பாடு ஒரு பிசினஸை சாதிக்க வேண்டுமா எதை செய்ய வேண்டுமானாலும் ஆலோசனை செய்து ஏற்பாடு செய்ய வேண்டுவது அவசியம் ஆலோசனை என்று சொல்வது ஜெகம் பண்ணி கத்துடைய வெளிப்படுத்தல் பிரகாரம் செய்வது கத்தல் வெளிப்படுத்தல் கொடுத்தால் சரி கத்தல் வெளிப்படுத்தல் கொடுத்தாலும் பட்சத்திலே கலந்து ஆலோசிக்க வேண்டுவது அவசியம் கூடிய காரணம் ஆலோசிக்க வேண்டும் அந்த துறையை குறித்து சரியாக தெரிந்தவர்களை கலரை கண்டு அதிலே ஆலோசனை நடத்த வேண்டும் ஆலோசனை செய்து காரியத்தை நடத்தித்தால் ஜெயமில்லை ஆலோசனை இல்லாதபடிக்கு தனக்கு சரியாக தோன்றுகிறது தான் நிச்சயமாக ஜெயிப்போம் என்று நம்பிக்கை வைத்து அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அது வெற்றி அடையாளம் கத்திர பரசுத்தராமத்துக்கு உண்டாவதாக ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் சுகம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் அநேகர் அதிலே கருத்து அறிவித்து அது நலமான காரியம் என்று கண்டறிந்து அதை செய்ய வேண்டிய ஒரு அவசியமான காரியம் கத்திரி பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தர் ஜெயத்தை கொடுக்கிறார் ஜெயத்தை கொடுப்பது எப்படி அநேக தங்களுக்கு இஷ்டமானபடி செயல்பட்டு வருகிறார்கள் அப்படி மாட்டிக்கொண்டு வெளியோ வெளியே விழிக்கிறார்கள் கத்திரி நாமத்துக்கு சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் கத்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தல் வசனங்கள் நமக்கு சரியான முறையே இல்லை என்றால் அதில் சம்பந்தப்பட்ட பலரை விசாரித்து அறிந்து சரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் உலகத்தில் உள்ள மனிதர்களை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு படிப்புக்காக ஒரு கோர்ஸ் எடுக்க வேண்டுமானால் இதை எடுக்கலாமா வேண்டாமா எதிர்காலம் எப்படி இருக்கும் வாய்ப்பு உண்டா வசதி உண்டா எவ்வளவு செலவாகும் என்று அலசி ஆராய்ந்து கண்டுபிடித்து நலமானதை அவர்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் எவருடைய பிள்ளைகளோட முட்டாள்களைப் போல தங்களுக்கு நலமாக இருக்கிறபடி நாள் ஒரு சின்ன பிள்ளை சொப்பனத்தை கண்டுபடுத்த அந்த சொப்பனத்தை வைத்து கப்பல பிரியைகளை நடத்திக்க முயற்சி அவர் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படி நல் ஆலோசனை செய்து யுத்தம் வந்தேன் ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டாயிருந்தார் ஜெயன் உண்டு வெற்றி உண்டு கத்திர கிராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் கிரிய நடத்தி தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஜெயத்தை தண்டுவிட்டோம் என்று கத்தர் வாக்கறி போவராக இருக்கிறார் சத்துரு வெள்ளம்போல் வரும்போது அவன் நம்மை மூடி விடுவது போல வந்தாலும் தேவன் அவனுக்கு ரோதமாக கொடியேற்றுகிறார் அவனை தடுத்து நிறுத்துகிறார் அமைதல் படுத்துகிறார் வெற்றியை கிடைக்கச் செய்கிறார் கத்திர பசு கிராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வெற்றி கடைசியாக ஒரு காரியத்தை செய்யலாம் எடுத்து பார்த்தாயிற்று முயற்சியில் பல எதிர்ப்புகளை தாங்கிக் போராடி நடத்தி கொண்டு இருக்கிறோம் மின் உண்டாகவில்லைபடியாக ஜெகமொழி பார்த்தாயிற்று மின் முயற்சி கிடைக்கவில்லை பலரையும் கன்சல்ட் பண்ணி மின்னர முடிவுக்கு வரவில்லை இப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன செய்வது எல்லா முயற்சிகளையும் எடுத்து பார்த்த ஆயிற்று இங்கே என்ன செய்வது என்றால் ஒரு புத்தகத்தை நான் வாசித்தன் விழுந்தான் விழுந்த உடனே ஐயோ நீச்சல் தெரியாதன் கடவுளை விழுந்த உடனே சரி செத்தும் என்று அதை போட்டு நீச்சல் அடித்து கையை கால எல்லாம் முயற்சியை எடுத்து பார்த்தான் அதனால கத்தி போட்ட வழி இல்லை சரி இனிமேல் நாம் கிடைக்க முடியாது ஆகிறது ஆகட்டும் கத்தாவே என்னை ஒப்படைக்கிறேன் என்று எல்லா அமைதிப்படுத்தி உட்கார்ந்து விட்டான் அவன் நிரந்து கொண்டிருந்தான் அந்த சர்ச்சையதாவது ரிசி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதுல வந்து எந்த பொருள் போட்டாலும் அது உள்ள போகாது மிதக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது என்று அவர் எழுதியிருந்தது ஆனக்கூடிய நாளாக எடுத்து பார்த்து இனிமேல் முடியாத உம்முறை கடத்தி ஒப்படைக்கிறேன் என்ற உடனே அவர் மிதக்க ஆரம்பித்து விட்டான் என்று எழுதியிருந்தார் அதே போல எடுத்து பார்த்து ஆயிட்டு இனிமேல் ஆகட்டும் கட்டாது உன்னுடைய பொறுப்பு எங்க அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதலாக இருந்துகிறோம் என்பது அவசியம் அத்தனை பசுக்க நமக்கு சோத்திரம் உண்டாவதாக வெற்றி நம்முடைய நீங்கள் போவதில்லை நீங்கள் அழிய போவதும் இல்லை நீங்க தோற்று போவதும் இல்லை போவதும் இல்லை நீங்க விரட்டப்படுவதும் இல்லை தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் ஜெயன் உங்களுடைய மறுபடியும் சொல்லுகிறேன் ஜெயன் நம்முடையதாக இருக்கிறது தேவன் நமக்கு ஜெயல் கொடுக்கிறவராக இருக்கிறார் சத்துரு எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் எ சீத்தோடு கூட வந்தாலும் எவ்வளவு பராக்கிரமத்தோடு கூட நம்ம மோதினாலும் சர்வத்துக்கும் மேலான ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவன் தடுத்து நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார் நமக்கு வெற்றியை தரக்கூடியவர் வெற்றியை தருவார் வெற்றி நம்முடையது நிச்சயமாக வெற்றி அடைவோம் என் நம்பிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் திரும்பவும் முயற்சி செய்யுங்கள் திரும்பவும் ஜபம் பண்ணுங்கள் திரும்பவும் ஆலோசனை பண்ணுங்கள் திரும்பவும் யுத்தம் பண்ணுங்கள் கத்தருடைய சித்தப்படி செயல்படுங்கள் ஆசீர்வாத்தை தருவார் நல்வாழ்வை தருவார் நாம் சுகித்திருப்போம் நாம் மேன்மை அடைவோம் நாம் வெற்றி பெறுவோம் இந்த லோகத்திலே மட்டுமல்ல நித்திய சந்தோஷமாய் சமாதானமாய் சேர கர்த்த செய்வார் என்று சொல்லிக்கொண்டு கர்ப்பு கிராமத்தில் இந்த வார்த்தைகள் முடித்துக் கொள்கிறேன்